அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு முதலில்லாக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இல்லாக்கு இல்லை நிலை முதல் இல்லைன்னு வியாபாரம் வாணிபம் செய்கிறவர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய லாபம் கிடையாது அது பெரியவர்களுடைய ஒரு துணை சகாயம் நமக்கு இல்லைன்னு சொன்ன அரசர்களுக்கு அழியாத நிலைங்கிறதும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அழிந்து விடுவார்னு அர்த்தம் முதல் போட்டால் தானே லாபம் கிடைக்கும் அது மாதிரி பெரியவங்க சகாயம் துணை இருந்தால் தான் அரசு நிலச்சு நிற்கும் பெரியவர்களுடைய துணை இல்லாத ராஜ்யம் வீழ்ந்துவிடும் பெரியவர்களுடைய துணை இல்லாத அரசு சீக்கிரம் வீழ்ச்சி அடைஞ்சிடும் எப்படி வியாபாரத்துக்கு வாணிபத்துக்கு செல்வம் வேண்டுமோ அப்படி அரசனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவர்கள் பெரியோர் என்பது தான் இந்த குரலுடைய பொருள் அரசனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருப்பவர்கள் பெரியோர்கள் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் முதல் என்ற சொல்லோட பொருள் என்ன வியாபாரம் முதலிய தொழில்களை நடத்துவதற்கு அதாவது வாணிகம் முதலிய தொழில்களை நடத்துவதற்கு உறுதி பொருளாக முதலில் கஷேம நிதியாக வைக்கப்படுவது தான் முதல் அப்படின்னு சொல்றது க்ஷேமமாக வைப்பது சேமமாகன்னு தமிழில் சொல்கிற வழக்கம் முதலில்லாருக்கு ஊதியமில்லை அப்படின்னு இருக்கு மதலை அப்படின்னு சொன்னால் உறுதியாய் தாங்கி நிற்கக்கூடிய தூண் அப்படின்னு அர்த்தம் நல்லவர்களுடைய தொடர்பு அத்தகைய தூண் மாதிரி நல்லவர்களுடைய தொடர்பு இல்லாதவன் எத்தனை வல்லமைகள் சாமர்த்தியம் இருந்தாலும் நிறைய சிரமத்தை அடைஞ்சு அழிஞ்சு போவான் அப்படிங்கிறதான் அர்த்தம் பதவரை பார்க்கலாம் முதலிலாருக்கு முதல் போடாத வணிகர்களுக்கு வணிகம்னா வியாபாரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழே நிறைய பேருக்கு சரியாக புரியறதில்லை அதனால அதை சொல்ல வேண்டியிருக்கு ஊதியம் அதனால் பெறப்படுற லாபத்தின் வாயிலான செல்வம் இல்லை கிடையாது அதுபோல மதலையாம் தம்மை தாங்கக்கூடிய சார்பிலார்கு பெரியவர்களுடைய துணை இல்லாத அரசருக்கு நிலை ஆட்சி உட்பட எதுவும் நிலைத்து இல்லை இருக்காது பொழிப்புற சொல்றேன் முதல் போடாத வணிகர்களுக்கு அதனால் பெறப்படும் லாபத்தின் வாயிலான செல்வம் கிடையாது அதே போல தம்மை தாங்கக்கூடிய பெரியவர்களுடைய துணை இல்லாத அரசருக்கு அல்லது தலைவருக்கு ஆட்சி உட்பட எதுவும் நிலைத்திருக்காது முதலில்லாக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இல்லா இல்லை நிலை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு